வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லோரும் அதிகம் பேசுகிறோம் பேசுவது அப்படிங்கிறது கலையாக கூட நாம் பின்பற்றுகிறோம் ஆனால் எப்படி பேசணும் அப்படின்னா இயல்பாகவே நாம் சொல்லிடுவோம் நல்ல மொழிகளை பயன்படுத்தணும் ஏன் நல்ல மொழிகளை பயன்படுத்தணும் நல்ல மொழிகளை பயன்படுத்துவதனால் நல்ல சிந்தனை வளரும் அப்போ நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதனால் துன்பங்களில் இருந்து கூட விடுபடலாம் நன்றாக பேசுவதற்கும் துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா நல்ல இன்சொற்களை பயன்படுத்தி இன்முகத்தோடு நாம் பேசும் நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயம் நம்மை துன்பப்பட விட மாட்டாங்க இல்லையா நம்முடைய பேச்சால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்கள் நமக்கு ஒரு துன்பம்னா ஓடி வரத்தானே செய்வாங்க அது மட்டும் அல்ல நம் பேச்சை கேட்ட கேட்காதவர்கள் கூட ஓ இவர் வந்து மிக அருமையாக பேசக்கூடியவர் இவர் யாரையுமே காயப்படுத்த மாட்டார் இவருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு ஓடிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அவரு நல்ல மொழிகளை இன் மட்டுமே பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக வாழ்வில் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடும் ஆகியனாலே நம் கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா நம்மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டவர்கள் கூட கடுமையான சொற்களை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நினைப்பாங்க இவர் வந்து ரொம்ப கடுமையான பேச்சு பேசுறார் ஆகியனால் இவருடைய தொடர்பை நாம் துண்டித்துக் கொள்ள வேண்டும் அவரெல்லாம் நினைக்க தோணும் ஆகியனால பொதுவா கடுமையான சொற்களை சொல்லிவிட்டு ஒருவரை திட்டிவிட்டு அவரிடமிருந்து நாம் உதவியை எதிர்பார்த்தால் கிடைக்குமா கிடைக்காது இல்லைங்களா ஆகியனாலே என்னைக்குமே இன் சொற்களை தான் பயன்படுத்த அதுதான் வல்லுவர் சொல்றார் இனிமையான சொற்களை கொண்டு பேசுபவர்களுக்கு வறுமை அப்படிங்கிற துன்பம் வந்து வருத்தாது அப்படின்னு சொல்றார் வறுமை கூட போயிடும் அப்படின்னு சொல்றார் ஆகினால இன்சொற்களை மட்டுமே பயன்படுத்துவோமாக திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி நாலு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு மீண்டும் குரல் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி